ிாத்தய தோத்திரவேற்றைக்கண கிருஷ்ணா கீதாஹே நம இக்கன பிசராச்சரேகேஷ் ஹே குாக்கேஷா நூன உறக்கத்தை ஜெயித்தவன் அர்த்தம் ஜித அல்லது சுருட்டை முடி உடையவனே அடர்த்தியான கேசங்களை உடையவனே இப்படி அதுக்கு பொருள் முக்கியமாக சொல்லணும்னா குடான்னு சொன்னால் நித்ரா உறக்கம் குடாக்கா ஈஷ குடாக்கான்னு சொன்னால் நித்ரான்னு அர்த்தம் ஈஷான்னு சொன்னால் அதை வெற்றி கண்டவன் அர்த்தம் தூக்கத்தை நன்றாக ஜெயிச்சவன் அர்த்தம் இஹ ஏகஸ்தம் மம தேகே கிருத்ஷனம் ஜெகத்து சராச்சரம் ஜெகத்து சச்சராசரம் ஜெகத்து பஷ்ய என்னுடைய தேகத்துல பாருங்கிறார் என் உடம்புலேயே பாருகஸ்தம் விளக்க உரை ஆசிரியர் சொல்லுகிறார் உபாதிகளோடு இந்த உடம்புல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிருத்ஷனம் சமஸ்தமே சராச்சரம் டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம் நாம் ஆனால் உண்மையிலேயே இதுக்கு இன்னும் உள்ளார்ந்த பொருள் இருக்கிறது நாம் பார்க்க போகிறோம் ஈகனா இங்கே ஈக மமதேக இங்கே இந்த உடம்புல ஏகஸ்தம் ஒரு இடத்துல கிருத்ஷனம் ஜெகத் முழு உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் அது எப்படிப்பட்டது சச்சரம் அச்சரம் சச்சரம்னா மூவிங் அதாவது அசையக்கூடிய அச்சரம்னா அசையாத அசைகின்ற உயிர்கள் உயிரற்றவைகள் அசையாத உயிருள்ள உயிரற்றவைகள் எல்லாவற்றையும் பஷ்ய நன்றாக பாரு அத்திய பஷ்யன்னா இப்பொழுது பாருன்னு அர்த்தம் இந்த இடத்துல அத்தியன்னா இன்றைக்குன்னு அர்த்தம் இல்லை இப்போ பாரு அப்படின்னு அர்த்தம் நௌ யூ கேன் சி இப்பொழுது நீ பார்க்கலாம் அது மாத்திரமில்லை மேலும் என்னெல்லாம் நீ பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையும் பார்க்கலாம் எச்ச அந்நியத்து திருஷ்டும் இச்சசி ததபி பஷ இன்னைக்கு இந்த யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் நீ பார்க்கலாம் நாம் ஜெயிப்போமோ அவர்கள் ஜெயிப்பார்களோன்னு சொன்னால் இல்லையா ரெண்டாவது அத்தியாயத்தில் எத்வா ஜெயேம எதிவானோ அந்த ஒரு சந்தேகம் இருந்தது இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆன்சைட்டி அது அவனுக்கு அர்ஜுனனுக்கு இருக்குது அதை கூட நீ இப்போ பார்த்து விடலாங்கிறார் என்ன நடக்க போகிறதுங்கிறதையும் சொல்லிவிடுறேன் மேலும் எச்ச அந்நத்து எது திருஷ்டும் இச்சதி இச்சாங்கிறதுக்கு மேலும்னு போட்டுக்கணும் எது அன்னிய திருஷ்டும் இச்சசி ததபி பஸ்ய என்னெல்லாம் நடக்க போகிறது வெற்றியா தோல்வியா அதெல்லாம் கூட நீ இப்போவே தெரிஞ்சு நிடலாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஆசை பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் ஜோதிஷ்ட போய் வரப்போகிற விஷயத்தில் ஒரு வியாபாரம் பண்ணாலோ இது பண்ணாலோ அல்ல பிரச்சனை இருந்தாலோ என்ன வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறார்கள் அதே போல பகவானிடத்திலிருந்தும் இந்த விஸ்வரூபத்திலையும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறையோ அத்தனையும் நீ பார்க்கலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார் இந்த ஊன கண்ணால உன்னால பார்க்க முடியாது மாம்ச ஜூஷனால இது நான் தெய்வீக கண்ணை கொடுக்க போறேன்னு சொல்றார் அதை நாளைக்கு நாம் படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்